கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெண்டிடத்தோடு அறுப்பார்கள் நம் கண்ணீரோடு விதைத்த விதைகள் எல்லாம் உழைத்து பலனாகி இருக்கின்றது வலிமை உண்டாவதாக அதாவது கண்ணீரோடு விதைத்த விதைகள் எல்லாம் அவையோடு உழைத்து இருந்த செருப்போடு காணப்படுகிறது அப்படியா பிள்ளைகள் அனைவர்களோட வாழ்க்கையிலே கண்ணீரோடு ஜெமித்த ஜெவம் அநேக முறையிலே கண்ணீரோடு காணப்பட்ட தேவாலயத்திலும் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு காணப்பட்ட அனுபவம் அநேக நேரங்களிலே என்ன செய்வதற்கு அவர் சிகிச்சை கலவை பெற்ற காரியம் இவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறபடி நாம் கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு அறுவடை செய்ய போகின்றோம் அதற்காக ஆண்டவர்கள் எது என்றாலும் படிக்கிறதானியமாயிருந்தாலும் சரி நாம் அதை செய்யும் கஷ்டமாகத்தான் இருக்கும் படித்து முடித்த உடனே உத்தியோகத்திற்கு போறவுடனே நாம் அதனுடைய பலனை எல்லாம் அங்கே நாம் பெறுகின்றோம் அதே போல எந்த ஒரு காரியம் விவசாயம் எதுவாயிருந்தாலும் அதாவது நாம் செய்யும் போது அதனுடைய பலனை காண மிகவும் வருத்தி பாலத்தோடும் மிகுந்த கஷ்டத்தோடு செய்கின்ற அறுவடை செய்வது கம்பீரத்தோடு அறிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வருகின்றோம் ஜெபித்த ஜெபங்கள் செய்த தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடைந்த பிரயாசங்கள் அடைவீர்கள் என்னுடைய நீண்ட நேரம் நீண்ட காரியங்களை பேசினார் நான் சொல்லுகிறேன் ஒன்று பின்னலாகவே எரிந்துவிட்ட நெருப்பை அடைக்கிறார் அடைத்துவிட்டு அப்படி ஏதோ கிண்டுகிறார் கிண்டி ஒரு மாதிரி அகற்ற அவருடைய கதையில் இருக்கிறது அதை திண்டியோ அந்த சுமையை சலிக்கிறார் சலிக்கிற நேரத்தில் அது உருண்ட உருண்டையாக இருக்கிறது என்று வெளியே வைக்கிறார்கள் பார்க்கிற நேரத்தில் அவைகளாம் சுத்தமான பொண்ணாக இருக்கிறார் தங்கம் தங்கமாக இருக்கிறதற்கு அறுக்கெல்லாம் போய் போய்விட்டது என்று அறிந்த உடனே நெருப்பை அடைத்துவிட்டு அந்த குப்பைக்குள்ள இருக்கிற அந்த தங்கங்களாம் எடுத்து எடுத்து அவர் வெளியே வைக்கிறதாக நான் கண்ட தேவனுக்கு மருமை உண்டாவதாக அருமையானவர்களே நெருப்பை போன்ற கஷ்டங்கள் நம்மை புறம்பிட்டது வாழ்க்கையிலே அவர் புறமிட்டது தேவன் அந்த நெருப்பை அடைக்கிறார் தேவனுக்கு சுதந்திரம் உண்டாவதாக அழைத்து அதற்குள் இருக்கிற பொருள் எடுத்து வெளியே வைக்கிறார் நெருக்கடியின் மக்களே நாம் அழைத்துக் கொண்டாமல் அழித்து போவதற்கு அல்ல நமது சேவரிக்கு பிரிவு இல்லாதவர்களை நீக்கும்படியாக காரியங்களுக்கு செய்திருக்கிறார் நாம் அநேக காரியங்களை காட்சியிருக்கிறோம் அறிக்கை செய்திருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் உத்தரவாகி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற காரியங்களுக்காக மனஸ்தாப்பட்டிருக்கிறோம் நெருப்பில் போட்டு உருக்கி தேவர் அவைகளை நீக்கி இருக்கிறார் வாழ்க்கையில் உண்டான கஷ்டங்கள் நம்மளை நீக்குவதற்காக அவைகளை தேவரந்த நெருப்பை கஷ்டத்தை மாற்றுகிறார் அதற்குள் வெளியெழுத்து இருக்கிறதாக கண்டிப்பாக இருவே பயன்படும் வெளியெடுத்து சும்மா வைப்பதற்கெல்லாம் ஆவரணங்களாக செய்து எவ்வளவு பேருக்கு அலங்கரிப்பாக மாறிவிடுகிறது அல்லவா அதே வண்ணமாக என்னுடைய வாழ்க்கையோ யார் உத்தவமாக கத்தரி பின்பற்று அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்படுகிறது